அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நிச்சயமாக அல்லாஹ் ஆனவன் அவன் மென்மையை விரும்புகிறான் மேலும் அவன் கடினமானதற்கு கொடுக்காததையும் மற்றவைகளுக்கு கொடுக்காததையும் அவன் மென்மைக்கு கொடுக்கிறான் என்று நபி செல்லு செல்லம் அவர்கள் கூறினார்கள் இரண்டு ஐந்து